அங்கிருந்து போய் துரியோசனத்தை சொன்னோகண்ண அவனுக்கே பிரியம் அப்பிரியம் பாக பாரத சரித்திர அங்க போய் இந்த பெரிய காதல் மண்ணு காரியத்தை அவன் பண்ணு குழந்தைகளை என்ன பண்ணி என்ன தப்பு பண்ணி குழந்தைகளை அழுவாம் அந்த தர்மத்தை உடலே போழ்க்கை வாழ்க்கை சண்டை அந்த குடும்பம் அழிச்சிருக்க காந்தாரி போய் துக்க பிரச்சனைக்காக போனார் மதராஷ்டிரமும் காந்தாஜியுமா குயோசனம் யுத்த களத்துல கிடக்கானே பாட்டணும் போயிருக்கு கொத்தரத்துக்கு எல்லாமே வந்து கொத்துவிடுது கண்டே பிடிக்க முடியல அங்க போய் முன்ன விரட்டி கிரட்டி சரீரத்தை பார்த்து அவனை பார்த்து ஹவுனா அழுது அவன் அழுது சுரியோசன அவன் ஜீவன் போன பிறகு சமூக போய் விசாரிப்பதற்காக போனாள் ரத்தராட்ச போய் நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு கஷ்டம் வந்து இவன் பண்ண பாப்போம் என் குழந்த கழவன் குழந்தைய கவலைப்பட்டு கேக்குறான் என் அண்ணா இருக்க உடம்பு அழைச்சு போச்சோம் என்ன இவன் போய் நமஸ்காரம் பண்ண போனான் பீமன் சுவாமி கை ஜாடஹா தெரியாத பெரிய பிரதமும் பரம நூகி வேலை பார்க்கறதுக்கு என்ன பண்ற டிரைவர் பெட்ரோல் கொண்டு போய் காரில் எடுத்துக்கிட்டு இறஞ்சு கத்தரது கட்டு பெ கத்துறது இவர் கால விட முடியாது அப்படியே கத்துறது இறஞ்சு பெட்ரோல் எட்டு காலன்னு கத்தராட் பீமன் நமஸ்காரம் பண்றான்னு இறஞ்சு சொல்லிருந்தார் சுவாமி குழந்தை பண்ண சொல்லுவா பீமன் போனா பீமன் கைய காட்டி என்ன கூப்பிட்ட பீமன் மாதிரி ஒரு பெரிய இரும்புல பீமன்னை வயிற்று அத்தனை அகலம் பெரிய சரீரமாம் பீமன் படக்க போட்டிருக்கான் படம் பார்த்தா பயமா இருக்க இரும்புல ஒண்ணு பண்ணி வச்சு என்னத்துக்கு படம் சொன்னாருன்னு முன்னாடியே தெரியல என்னத்துக்கு என்னமோ இருக்கட்டும் சில வைக்கிறான் அது மாதிரி அதுக்காக படம் சொல்லி இருக்காரு நினைச்சா அதை பிடித்து கொண்டு போய் எல்லாரையும் விட்டு இதற்கு நினைச்சு நமஸ்காரம் மட்டும் நிற்கிறான் அப்படியே கிருதராஷ்டன் கட்டினார் நொறுங்கி கீழ் விழுந்துட்டும் விழுந்த உடனே அவன் கையிலிருந்து ரத்தம் விழுத்தும் கிருத்தராஷ்டனுடைய மாறுதலிருந்து ரத்தம் கையிலேருந்து ரத்தம் அப்ப என்ன நினைச்சுங்கன்னா அவர் கண்டு அறியலா பீமனை நாம் கொண்டு அந்த ரத்தம் நம்ம மேல விட்டு நினைச்சு தொடச்சுக்கிட்டா அர்த்தத்தை ஒரத்துக்குள்ள கண்ணு ஊற்றின கூட்டே கொன்னதுக்கு அப்புறம் மృతப்பட்டா ஆஹா பீமன கொன்னுட்டேனே அகாதியா முன்னிடுதேனே கட்டான நேரனா சுவாமி சொன்னாரு இப்டி நீ அப்புறம் மృతபடுவீன்னு தெரியும் கொன்னது பீமன இல்ல இரும்பு கட்டையினு சொன்னாரு சுவாருதா அது சொல்ல தெரியும்නේ भगवानனா இ பீமன மண்ணியற சுவாமி காக்கட்டா பண்ணி விட்டார்ல அவரே மృతப்பட்டான் நான் பீமன எப்படி வெளுவுட்டேனே குழந்தையே இதுல நீ எப்படி வரتبهடுவேன்னு தெரியுமே அதுக்கு தான் இரும்புல ஒன்னு பண்ணி வச்சிருந்தேன்னு டாக்டர் சொன்னாரு உடனே காந்தாடி போய் தமிழ் நமஸ்காரம் காந்தாடி பத்து நாள ஒரு வார் பண்ணி பர்த்தாவுக்கு மேல ஒரு திகுதி தான் கூட இருக்கக்கூடாதுன்னு கண்ணில கட்டிட்டு இருப்பதாம் யாரும் பார்க்கணும்னா அதை கொஞ்சம் தூக்கிட்டு தான் பார்ப்பலாம் கண்ணால பார்க்கறது இல்லையா தன் பர்தாவுக்கு கண்ணு தெரியலேன்னு அவ்வளவு நம்ம தேசத்திலே பெருமையை காப்பாற்றினார் கொண்டு போய் அவசார் அந்த வீரர்களுடைய தெரிஞ்சது தூக்கி பார்த்தது கண்ணால் இளம் விட்டு என் குழந்தைகளை கொள்ளணும்னு சங்கல்பம் பண்ணிண்டு பொன்னையாப்பான்னு அழுது தர்மபுத்த கண்ணு கலங்கி சுகந்தலி அழுது அந்த கண்கள்னாலும் கண்ணுக்கு தெரியல அந்த முனிவிரல் பத்து முனிவிரலும் தெரிஞ்சது அப்படியே அந்த பத்து முனிவிரலும் அழுகி போயிட்டு தர்மபுத்தருக்கு ஆமா அந்த சுகந்தலி கண்ணும் கண்ணீரும் அதுக்கப்புறம் தர்மபுத்தருக்கு அந்த விரல் சுவாதி பண்ணுட்ட அவத்தது இவர் வேர்ல தப்பு இருக்கட்டும் அவர் அவ கண்ணால பார்த்தது அப்படி ஆயிடுச்சு இவர் பண்ணு தப்பாட்டானு பேச்சு இல்ல அத பத்தி நாம் தீர்மானம் பண்ண வேண்டிய இடம் இல்லையே அவ கண்ணால அப்படி தாப்பட்டு ஒரு சுமங்கலி கண்ணால ஜனம் விட்டுன்னு பார்த்தாலும் பத்து பேரும் போயிட்டு சொன்னார் உடனே பீமனன் நான் போய் மஸ்காரம் பண்ண மாட்டேன் எவ்வளவு தான் என்னால் அழகா பதும் என்ன நான் தப்பு சொல்லுவேன் நீ கண்ணால பாக்கவான வாயிட்டு போய் சொன்ன அவர் சொன்னா இப்படி என் குழந்தைய உன்னுடைய பிராத்தா இல்லையா ரத்தத்தை நீ குடிக்கலாமா நீட்டன் ரத்தப் எ தப்பு பண்ணி இருக்கட்டும் ரயமா அவன் ரத்த குடிக்கல உ ரத்திச்சது அபி பண்ணிடல ீப்புடபோய நமஸ மணியே பகவன் பிரம்மமையா பதிவாக்க ஆமாரா நித்திஹோத் மாசோபவாசிவிர வேந்திரசிரீவி ஷஜ்ஜீவோகே மனோவந்தீய நித்தியதாத்தா பசின்னு யாரு கேட்டாலும் ஜாதி குலங்கோ அதெல்லாம் என்ன பொண்ணை குடும்ப பொறியா இருக்குறதுக்கு சாப்பாட்டுக்கு நித்தியதாத்தா தருணாத் நல்ல பால்யத்திலிருந்தே அக்னிபோத்திரத்தை ஆரம்பிச்சுடுறது ஆரம்பிச்சுக்கிறதுக்கும் பால்யத்திலிருந்து சர்மம் பண்றதுக்கும் வித்தியாசம் மாசோபவாசி சந்திராயடாஸ்தானம் நினைச்சிட்டு என்ன பேச்சு பேசிட்டு தெரியுமா உட்காந்து இவனுக்கு மேல ரச வேதாந்தவித்து ரொம்ப சுரூபத்தை அறிந்தவர்கள் ஞானிகள் சந்திர சகஸ்திர ஜீவி ஆயிரம் புறவை பார்த்தவர்கள் அது எண்பது எண்பத்தி மூணு வயதானவர்கள் தான் ஆயிரம் புறவை பார்த்திருப்பாள் சதாபிஷேக கும்பு நினைக்கிறானே வாழ் இந்த ஆறு பேரையும் நான் ஆஸ்காரம் பண்ணேன் காந்தாரி பர்த்தாவுக்கு மேலே தான் வந்து மேலே இருக்கப்படாது கண்ணுல பட்ட போட்டு கட்டினவள் இந்த மாதிரி கஷ்டம் வந்துட்டேன் உனக்கு என்ன துக்க பிரச்சினமா நீ பண்றேன் உண்மாதான் இந்த பாரத யுத்தம் நடந்து என் குடும்பம் அழிஞ்சு நீ என்ன பிரச்சனை ரொம்ப சந்தோஷம் கூட்டாள் என் வீரியத்தை எமன் வந்து கொண்டு போக முடியாது அதனால ஞானிகள் யாராவது அழியணும் எனக்கு ரொம்ப திருப்தி இருந்து கூட்டாள் அதனால கடைசியில பிரம்மசாபத்தால்தான் சுவாமியினுடைய குடும்பம் அழிய போறது சுவாமிக்கு பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பத்து நிமிஷம் ஒரு ஒரு பத்தின ஒரு ஒருத்திக்கும் பத்து பிள்ளைகள் அதுல இருந்து கிடைக்கு பண்ணி பார்த்துக்கொண்டு அத்தனை அழிஞ்சி போட வந்து கடைசியில அப்படி கந்தாதி ஷமிச்சா ஜாஸ்திரி பண்ணலாம் நான் தர்ப்பணம் கங்கைக்கு தர்ப்பணம் பாண்ட வாழலாம் மரிச்ச வாழ்க்கை தர்ப்பணம் ஆகணும் அதுக்காக அங்க போறாள் அங்க போன இடத்துல முதல்ல யாருக்கு தர்ப்பணம் பண்றதுன்னு தர்மசாஸ்திர சந்தேகம் இருந்தது ரொம்ப பேர் யுத்தத்துல பத்துக்குள் போயிருக்காங்க யாருக்கு பண்றதுன்னு கேட்டாங்க அப்போ வியாசர் குந்தி எல்லாரும் நினைச்சது பிராத்தாச்சு நினைச்சேன் தம்பி ஆச்சே கர்ணனுக்கு பண்ணணும் எனக்கு என்ன சம்பந்தம் தேரோட்டி விட்டு போய் என்ன உங்க அண்ணான்னு சொன்னாள் அழுது என்னன்னு கேட்டார் அப்புறம் இந்த கர்ணன் பிறந்த கதையெல்லாம் சொன்னாள் ஓஹோ அண்ணா சபையில கர்ணன் என்னை நிதிச்சு பேசுவன் நான் பதச்சொல்லணும்னு அப்படி திரும்புவேன் திரும்புறபோது அவன் கால் கண்டப்படும் காலை கண்டவுடனே மக்காரம் பண்ணணும்னு தோணும் எனக்கு நான் பதில் சொல்லாமலே இருந்தேன் ஒரு சொல்லுவது கர்ணனே தர்மபுத்தரவாயிட்டு வைச்சதே இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா அவன் பத சொல்லணும்னு திரும்புகிறான் அப்படி கர்ணன் பெரிய ஆசனத்தில் உட்காந்து கால்கள் அந்த ரெண்டு கால்களையும் பார்த்துக்கிட்டு ஆஹா மட்காரம் பண்ண வேண்டிய காலாட்சியை நான் என்னமா வைக்கிறதுன்னு நினைக்கிறான் துன்யருடைய மனசுல தப்பா இருக்காதா ரொம்ப அழுதா அம்மாவை கூப்பிட்டு கர்ணன் சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டா கரணன் நீங்க சொல்லப்படாத அப்ப தன்னு பார்த்தா அம்மாவை சொல்ல முடியல அதுக்காக என்ன பண்ணிவிட்டா ஒரு பெரிய அனுகிரகம் இந்தமாரி லோகத்துல ஸ்திரீகள் ரகசியத்துக்கு தரிக்கப்படாதுன்னுட்டா எனக்குதான் காரியமா ஆயிரம் வயல புடிங்க தந்து அவங்க சொல்லுகள் உடனே பாதி சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹகம்தான் வெளியாண்டு கோட்டையில் மட்டும் அப்படி இல்ல கடைசியில் சொல்ற வழக்கம் மகாபாரதத்தில் புத்தரட்ட சொன்னா உடன என்ன காரியத்தீமன் நகுரன் இவாருடைய உத்தரவு இல்லாமல் பணம் திறக்க முடியாது என்னன்னு அவருக்கு மகிழ்ச்சி போன வாழ்க்கை அவருக்கு சாதம் பண்ணக்கூடாது படம் கொடுக்கூடாதுன்னு சொன்னாதுன்னு சொன்னா சொல்ற சர்வத்திரி சொன்னார் பீமா நீங்க இந்த ஒண்ணுல சந்தோஷப்பட வேண்டான அவ நம்ம எத்தனை கஷ்டப்படுத்தா ராஜ்யத்தை கையில வச்சிருந்து அப்படிப்பட்டவாருக்கு இப்ப கஷ்டம் வந்து அவன் பிள்ளைக்கு சாதம் பண்ண நம்ம பணம் காட்டானு ஒண்ணு போறாதா அவன் இன்னமே இதுக்கு மேல துக்கத்தான் நீ என்னத்துக்கு இன்னும் வேகத்தை அடையல அவன் உயிரோட உள்ள மட்டும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒத்தாசன பண்ணப்படாது பீபம் அவருதான் ராஜ்யம்னா அதனால அவன் கையில இருக்கு அந்த முக்கியம் அதிகாரத்தை கொடுக்குறா வேலைய வேணா ராஜினாமா பண்ணலாம் அவன் ராதா ராஜினாமா பண்ண மாட்டான் அதனால உடனே பார்த்தார் தர்மபுத்தர் அப்ப ஒண்ணு பண்றேன்னா என்ன எனக்கு தனியா ராஜாங்கத்துல ஆலோசிச்சது மாசம் மாசமாக அதுல இருக்கிற பணங்களை நான் சொன்னேன் உனக்கு எதோ ஒண்ணும் எங்க ராஜ்யத்திலேயும் கொடுக்கூடாது தெரியுமா தன் பணத்திலேயும் கொடுத்து தனக்கு சொந்தமா உள்ள கிராமங்கள்லாம் தானம் பண்ணணும்னாரா தன் பிள்ளைக்காக எது ஒன்றுமோ பண்ணட்டும் சந்தோஷமா பண்ணட்டும் அவர் ரெண்டுமே நம்ம சபிக்காம இருந்தா ஒரு வயசானவர் அனுச்சு விஜயத்தனை பண்ண சொல்லி தான் கூட போய் நமஸ்காரம் பண்ணி தர்மபுத்தி வரவான பிரசாதம் போய் நமஸ்காரம் பண்ணி அந்த தானம் மண்ணின் அழகாரமா சொல்றாள் பாரதத்துல அதெல்லாம் சொல்வதற்கு அவகாசம் இல்லாதனால கதையா சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் ரொம்ப அநியாயம் அந்த இடம் படிக்கவே முடியாது மகாபாரதத்துல கிரதராஷ்டிரம் தீனனா கரட்ட அனுப்புவதும் பீமன் சொல்ற சொல்லும் தர்மபுத்திர பரிகாரம் சொல்வதும் மறுவனையும் மிதொரு போய் இதை சொல்வதும் இதை சொல்லி கேட்டு அழறான கிரதாஷ்டம் அஹா எனக்கு அந்த நாள் வந்தது தர்மபுத்தருக்கு அவர் தன கஷ்டம் வந்து சார்த்ததுக்கு நம்ம படம் இந்த இந்த துக்கம் போறாத ஆடா அவருக்கு அப்படின்னு சொன்னதையும் நடக்குது அவன் அத்தனை கட்டத்தையும் தேவை சத்த விடல என்னத்தை விடவேடாது பிரமாணிகளும் என்ன பண்ணணும் பண்ற இல்லாதவா ஏதா அச்சலே எடுத்துக்கொடுத்து நம்ம பித்க்களை நினைக்க கூட வேண்டாமா வருஷத்துக்கு வரலாம் நினைக்கிறது நமஸ்தாரம் பித்திருக்களை அத கூட கூறி சேர்றது நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை சில அக்னித ஏஹ சதக சுப்ரணித பித்ருக்கள் இருக்காள் அக்னிஸ்வாத்தாதிகள் அவள் தான் நம்ம இருந்து நம்ம பித்திருக்களுக்கு கனெக்ஷன் வடி கொடுக்குறாள் அந்த பித்திருக்கோடைய அனுகிரகம் நமக்கு வருந்ததுனால அவ நம்ம குழந்தைகளை எல்லாம் நல்லா ஆக்குறாள் நமக்கு எல்லாம் கஷேமத்தை கொடுக்கற பெருமையை கொடுக்கிறாள் அவதான் சாத்திராஷ்டம் விஜயத்தா பண்ணினால சரித்திரங்கள்லாம் சொன்னாள் பாண்டவாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காள் அப்படி பண்ற போது பகவானே சில நாளைக்கு இருந்து நாங்க ராட்சியம் சரியா ஆடுறோம்னு நீங்க கூட இருந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தாள் அதுக்கா சுவாமி தங்கிய வார்த்தா அம்மா ஜோல்யம் தனியான ஒரு பிரேமை பகவான் அங்க இருந்துருந்தாள் சுவாமியை போய் நிச்சயம் தங்க ஊர்ல வந்து உத்தரவசிச்சா அவருக்குண்டும் அம்மா அங்கே ஆறா பத்து கொழுது அம்மன் எழுதிக்கிறாருந்தா வாழில பட்டு சொல்லி இருக்கோம் ஹாரில் பட்டு சொல்லிருக்கோம் ஹாரம்பரம் எழுந்திருந்ததே ராத்திர நல்லா தூக்கம் வந்ததா சௌகரியமா இருந்ததா ரொம்பசூக் ஆசிச்சி சூருவா காட்டாள ஒரு பர்ணாலை அஹான் பர்ணாலை குறித்து சீதை முடிஞ்சுனா ஆலம்பர்ட்ட அக்னோத் வந்தாலிய கச்சித் தவசிராத்திரு மத சுகமா இருந்தா ராத்திரி நல்ல தூக்கம் வந்ததான் சின்னதா நறுக்கிறார் ஆமா கல்யாணக்காரன் கவலைப்பட்டுன்னு கேக்குற சமையல் சாம்பார் உப்பு இருக்கான்னு கவலைப்படுறேன் இஞ்சி கொஞ்சம் சின்னதா நறுக்கிறான் இஞ்சிய சின்னதா நறுக்கணும் என்ன இப்ப சின்னதான் இருக்கா என்ன கடுகு கொஞ்சம் போய் தாளிக்கு அவன் மனசு என்ன பாடுபடும் நல்லா இருக்கு சமயக்காரங்க சொன்ன ஒரு கரண்டிய தப்பு இல்ல எத்தனையும் நல்ல வாழ்க்கை இருக்கிற போது அப்படி காலத்துல பத்து வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடுறேன் மாம்பழம் போட்டா நல்லா இருந்தது மாம்பழம் அது கூட ஒரு அசடி சாப்பிட்டு அது எதையில போட்ட பழத்தை அவளை போய் கட்டு விட்டுட்டா பழைய எப்படி இருக்கு அது புரிக்கிறது பாக்கி எங்க இருக்கு புளிப்பா போதுவா கேட்டா பழம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் எங்க அப்பா தசராக அயோத்தியில் அந்த புறம் கட்டி கொடுத்திருந்த நானும் சீத்தியம் நம்ம ராஜ்யத்துல சீக்கிரமே சுவாமியே ராத்திரி சுகமா இருந்தா என்னாலும் கேக்கா தர்மபுத்திரன் இங்க எது போனோரிய நீலம்ேராம்ப தோ மஹதி பரந்தூி ந தீனம் மேராவிவாம்புத நீலமான மேணமயமான பல பட பல நின்றுதான் இருக்கும் கட்டலாம் நீலிதூருப்தல் நீருண்ட வேகமிருப்பது போாழாஸ்மீமிய மகாத்னாச்சுர वाच போய் பார்த்தாள் சுவாமி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காள் கட்டில உயர்ந்த கட்டில உட்காந்துருக்காள் சிரிச்சுக்கிட்டு தர்மபுத்திரன் பகவான் போய் பார்த்து இனிமையான பேச்சுக்கள் பேசினாலாம் பகவான் போய் தர்மபுத்திரம் இனிமையான சொற்களை சொன்னாலாம் तू ने சுவாமி தூங்கிதான் இவர போய் கேக்குற சுகமா தூக்கம் வந்துதான் என்ன காப்பாட் அப்படி காட்டா அண்ணா தூங்கினா நீத்துல குஷ் இருக்காத எத்தாவது கேட்ட அவன் மனச பொருத்தப்பட முடியாது என்னவோ அவர் குசுவை கொண்டு வந்து கடிக்க விட்டா போல சொல்லுவோன்னே அப்படி சொல்லப்படாது என்றேன் அவர் என்ன ஏன்னா கொசு வாங்கினுட்றா அது இருக்கு கிடைக்கிறது இந்த கொசு காட்டுமே கொசுமூரத்துல வந்தி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு யாராவது போனா கூட சென்னையில வந்து சாந்த தீர்த்தம் வச்சு தரையின் தரான சம்பந்தப்படுத்துப்பான் இவன் என்ன நினைச்சுப்பான் என்ன தர்மம் இப்படி மூணு திரே இப்படி தர்மம் பண்றானே படுக்கையும் தீர்த்தம் அவன் வந்து தர்மத்துக்காக கூப்பிடல அந்த கடிக்கிற குசுவாயின் கிட்ட படுத்துக்கிறவன் அப்படி கூப்பிடுவாங்க அது பெருசு பெருசா இருக்கு உங்களுடைய அனுகிரகத்தினால ராஜ்யம் எனக்கு கிடைச்சது நான் எல்லா கஷமத்தையும் அடைஞ்சேன் சொல்றான் தர்மபுத்தர் சுவாமிகிட்ட போய் முத்தர் இத்தனை கேள்வியெல்லாம் போய் கட்டாலும் சுகமா தூங்கினா ஊர் அனுகிரகத்தாலும் ராஜ்ஜியம் எனக்கு கிடைச்சது கொஞ்சம் வந்து இவர் எல்லாம் சொல்ற அப்படியே அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க அப்படிவிரீரமண்டபம் தலை கழுத்து நிறுத்து இந்த மூணும் சரியா இருக்கணும் அத்தியாண்டும் நாம் பிரணன் அப்பிராமணன் நாம் பணக்காரன் ஜட்ஜி கலெக்டர் நினைச்சுக்கூடாதா அத்தியமகலேம் பிரணமிய ஹத்புண்டம் விரம் விஷுத்தே விஷதம் விஷோக்கான கமலம் பரம்சுமி மெதம் விஷோக்கம் இந்த நம்ம மன கவலை எல்லாம் நீங்குவதற்கு சோகம் இல்லாதோ அது காசி கடையில் பட்டாணி கடலை கடையில் போய் பவுன் வேணும் ஆயுஷா அங்க பட்டாணி கடலை கொடுப்போம் பவுன் வைக்கிற கடையில போய் பட்டாணி கடலை வேணும் இத்தனை பெரிய வியாபாரம் பண்றீங்கன்னு உங்களுக்கு வந்து பட்டாண் கடையில இல்லையா உங்க கடையில எனக்கு அது மாதிரி நமக்கு சோகமின்மை வேண்டும்னா சோகம் இல்லாத பகவான பார்க்கணும் கமலத்துல ஆதாரம் ஆனந்தம் அகண்டபோதம் புறத்ரய்ச்சி உபனிகாதி சுவாமி அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்காளா ஹிருத புந்தரீகத்துல தியானம் பண்ணிட்டு இருக்காள் கண்ணம் மூடி அத பார்த்தார் தர்மபுத்திரன் இவர் என்ன நினைக்கின்றிருக்காரு என்னமோ சுவாமி இவரு உண்ணும் மன்றதுல நினைக்கின்றிருக்காரு சுவாமி தியானம் மன்றத்தை பார்த்துட்டு என்ன பரமாச்சரியம் நீங்க தியானம் பண்றீங்களே ஏதோ கவலப்படுறீழே கல்லில் உலகத்திற்கும் வசத்தில் இருக்கான் ஏதாவது யாருக்காவது கஷ்டம் வந்துடுத்து அதுக்காக நினைச்சு கவலைப்படுற இடான்னு காட்டாளத்திரன் மனசையும் விவேக்தியான போய் சேர்த்திருக்கேன் யானகாலத்துல மனசி பிரஜேத் மகிதி நயச்சேத் கொண்டு மனசில் கொண்டு போய் அடக்கணும் சொன்னால் மனசுல அடக்குவதுன்னா என்ன பசுமாடு மாதிரி இருந்தா ஒரு பசுமாட்ட சௌக்கியமானு காட்டா ஆவான்னு சொல்லும் போது அது மாதிரி இருந்தால் மனசை கொண்டு போய் புத்தியை கொண்டு போய் அடக்கு புத்தியை கொண்டு போய் மகத்தத்துவத்துல மகத்தத்துவத்தை கொண்டு போய் ஜீவந்தத்தில் ஜீவனை கொண்டு போய் பிரம்மத்திரத்தில் தோச்சு எடுத்து விடுதல் மகத்தின் முடியல சக்கரமாக ஜிலோபி உளுத்தம் ஆகுத உளுத்தமாதிரி ஜிலோபி ஜிலோபி வைகுண்டத்தேன் ஜீரா சேர்ந்தது உடனே மாப்பிள வெண்ணு போடுவோம் கொண்டு எவன் விஷயமும் அந்த பிரபு அப்படி அழகா தியானம் பண்ணிட்டு இருக்காளா அதே தர்மபுத்தன் பார்த்து அஸ்திரேபிட்டு கேட்கிறாள் இந்திரியா மனோ சாரியு இந்தாண்டது பண்ணும்போது இவன் தூங்குறானா வீட்டுக் கொண்டிருக்கானா சொப்ரம் காண்டானா இந்த மூணும் இல்லை நம்ம உள்ள போனவன் ஜாக வசதியில் இருக்கான்னு சொல்ல முடியாது பகவத் சுரூபத்தை ஆமா புய்யான வஸ்துவை பார்ப்பது அதுவும் இல்லை சத்தியமான வஸ்துவை பார்க்கற அதனால இந்த தியானம் இந்த மூணு மார்க்கமும் இல்லையா ஜாகிரையும் இல்லை சுசுத்தியும் இல்ல இப்படித்தான் இருக்கும் அத்தியாத்ம பரமத்தான் இருக்கும் வச்சிருந்து நாலு வருஷம் மூணு வருஷம் சொல்வாழ் கேட்பாள் சொல்வாள் படிப்பாள் அப்படிப்பட்ட பெரிய கிரந்தம் சிதா புத்தி தனியான ஒருத்தனுக்கு தெரியுது சகுணமான கல்யாண மூர்த்தி என்றால் அதுக்கு என்ன அடையாளம்னா இந்த மயிர் சில்காதா பெரு காத்தடிச்சா கூட ரோமங்கள் ஆடாதான் யான மார்க்குல என்ன எல்லாத்தையும் இருக்க மனசு சலிக்காமல் இருக்காம் இப்படி போல சீமா தேச்சுல்லாமல் காத்தில்ாதயித்த வடக்கானது குறியாக எப்படி ஜாலது அங்கும் இல்லாம எங்க நீ மோகம் அப்படி இருக்குமோ சரிக்காம இருக்குமோ அது மாதிரி இருக்கீங்கள் தேவோகோ யோக நிச்சயத்தினால் அசங்காமல் இருக்காங்கள் தங்களுடைய ஹோமங்கள் கூட சொல்லணும் நீங்க தியானம் தான் ஏதா என்ன கவலைப்படுத்துறதுக்காக பண்றேனா சிந்திமே சம்சயம் நமஸ்காரம் யாச்சிக்கிறேன் என்ன இங்க கண்ண மூடி என்று கேளு என்னன்னு கேட்டாளாம் தர்மபுத்தர் சுவாமி பார்த்து பிரபன்னாய பிரபன்னாயிரா பிரண பிரணதாயிர நமஸ்காரம் பண்றேன் பண்ணினாலாம் ாயிர நமஸ்காரம்ன்றேன்மு சொல்ல தியானம் எந்த விஷயமான தியானம் என்ன நீங்க பாக்கிறேன் ரூஹி தர்ம ரூஹி தர்ம பராணம் காட்டாளா இந்த தியானம் வந்து என்ன யார தியானம் பண்றது என்ன பகவானுக்கு மேல இன்னொரு வஸ்து இருக்கா தியானத்துக்கு என்று தர்மபுத்த சந்தேகம் அதை பார்த்தாள் சுவாமி ரொம்ப அழகாக சொன்னாள் அப்படின்னு மனசல்லியும் வெளியே நம்ம அப்படியே வீட்டுக்கணும் வந்தாரா நம்ம உள்ள போய் தியானயோகத்துக்கு போனதே குறித்து வரணும்னா அவன் பயிரை திங்க போன மாட்டை போனா லைசில வராது குத்தின மாட்டை அவன் ஆனந்தோ பிரம்மஜீவி யஜானாத் சத்தியம் அனந்தம் பிரம்மான்னு அந்த வஸ்தூட்ட போன ஜீவனை லைசில திருப்பி கொண்டு வர முடியாது அத முன்ன திருப்பி திருப்பி சுவாமி வழியில கொண்டு வந்தாளா கொண்டு வந்து தர்மபுத்தரை பார்த்து சொன்னாள என்ன தியானம் பண்ணேன் திரியுமாள் சுவாமிப்படுத்திருக்காள் குருக்ஷேத்தத்திலே சமந்த பஞ்சகத் மகாத்மாவான பீஷ்மர் அவர் இப்படி இருக்காரு தெரியுமா ஷாதா ஜுலிக்கிற அக்னி அனை போது போர் இருக்கார் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கம் என்ன தியானம் பண்ற என்ன எப்படி தியானம் பண்றோ அது மாதிரி என் மனசு பீஷ்மரத்தில் பூரிச்சிருக்காங்க பத்தி நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் உருவா அதுதான் சுவாமி நினைக்கிறது பத்து நிமிஷம் ஆகுது தியானம் பண்ணேன்னாவது பொய்யாவது எழுதுறான் ஞானவாத திட்டத்தில் நம்ம பொய்யாவது ஒரு முன்னு எழுதி வச்சுக்கோ நீங்க தியானம் பண்ண இந்த பொய் நிஜமாட்ட நாளைக்கு எத்தனை நாளைக்கு பொய் கணக்கு எழுதுவோம் ஏதோ ஒரு நிஜ கணக்கு இருக்காதா அப்படி வரட்டமேங்கிறார் நம்ம பொய்யா வரது தானே ஜீவனுக்கு விவகாரத்துலாம் போகும் பொய்யான வஸ்துலாம் போகும் சத்தியமான தியான மார்க்கத்தில் போகாது அப்படியே அந்த மனச தியானம் தியானம் கொண்டு வந்துட்டா அப்படியே பொய்யெல்லாம் விட்டு விட்டு அதனால அப்படி பண்ணி பாரு பொய்யாவது நினைச்சுக்கோ பொய்யா அப்புறம் பண்ண ஆரம்பிச்சுடுவாள் பகவானை நாம் தியானம் பண்ணினா அவர் நம்ம நினைக்கிறாங்க சுவாமி நினைக்கிறதுக்கு மேல நமக்கு ஏதாவது லாபம் வேணும் பகவான் நம்ம நினைச்சா போறாதோ அம்மா ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஒருத்தனை நினைச்சு விட்டா போறாத அவன் கஷ்டங்கள்லீகர் சொல்லணுமா என்ன நினைச்சா போய் போவாள் நினைச்சு அவனுடைய கஷ்டத்தில் விருத்தி பண்ற பட்சத்தில் பகவான் சர்வேஸ்வரன் கருத்தும கருத்து வநேஷா கருத்து சக்தன் அவன் நினைச்சிட்டான் யாரா அப்புறம் என்ன இருக்கு ஈஸ்மரன் தியானம் பண்ற அதனால தத்தோமே தத் மனசு ஷ வனூத்துழாம்பி தாத்தல நகோஷம்ஃபாசே தேவராஜோ வனசாக எந்த பிரபு உண்டு என் நான்கையில் இழுத்த சப்தமானது இடி விழுவது போல இருக்குமோ எந்த நான்க இழுத்த அந்த இடி போன்ற சப்தமானது சப்தத்தை இந்திரன் கூட எதிர்க்க அப்படிப்பட்ட பிரபுவானே அந்த பிரபுத்த போச்சியம் மனசில் நாளாம் ியாள்மர் படின காரியங்கள்ல சொ இருபத்தி மூணு நாள் பரசுராமருடன் எந்த பிரபு சண்டை போட்டு பரசுராமர் தோல்வி அடைஞ்சாரோ அந்த பீஷ்மர போய் நான் அடைஞ்சிருக்கேன் என் மனது பீஷ்மரப்பு அடங்கி நாரியம் நபாள் பத்து மாதம் மனுஷஸ் போல் எந்த புண்ணியபுருஷணை கர்பையில்யில் சுமந்தாலோ எந்த பிரபுவை பெத்தாலோ வசிஷ்டர் இடத்துல கொண்டு போய் வேதம் கற்க விட்டாலோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வித்தியா சுக்ராச்சாரியிடத்துல நீதி சாஸ்திரமா வசிஷ்டர் இடத்துல வேதமா பரசுராமத்துல தர்மர் வித்தியா இப்ப ஒரு இடத்துல ஒரு ஒரு வித்தியா இருக்கு எத்தனை பெரிய பெரிய அவருக்கு குருவா கிடைச்சா பாருங்க அப்படிப்பட்ட பெரிய மகா குருக்கள் கிடைப்பது அது வசிியம் கி மனசா வசிஷிஷியராணே பீஷ்புரப் போய் நான் அடைஞ்சுட்டேன் மனதால் நாளாம் உதாரயதி மனசா எமன் திவ்யாஸ்திரங்களில் நாம் இருந்தவனோ ஆரங்கத்துடன் கூடின நான்கு வேதங்களையும் எவன் கற்றவனோ அந்த பீஷ்புரப்போய் நான் மனதினால் ஸ்மரிக்கிறேன் நாளாம் தமஸ்வி மனசாக மனது ஒருவரிடத்தில் போகணுமே ஆனால் அவன் இன்ன காரியம்னா என் மனசங்கு போகுங்க என்ன பண்ணினா போகும் இப்ப பீஷ்மர் என்ன பண்ணினாண்டே மனசம் இந்தியங்கள் எல்லாம் அப்படி பட்டி மாடு திருட்டு பிள்ளுமே போகும் பாரு திருட்டு போகும் ராத்திரி பத்து மணி மட்டும் அப்படியே படுத்து அது என்னமோ சாது மாடு நமக்கு தோணுமே சத்தங்குத்தம் ஊஞ்சி வண்டி இண்டி ஒண்ணும் போகாம ஆரம்பிச்ச உடனே பதினோரு மணிக்கு எப்படி கட்ட முடிய போகும் இந்த ஊர் தாண்டி அந்த வயக்கரை போன உடனே டாங் டாங் டாங் போகும் பட்டி மாடு இருந்த மாடு மாதிரியா இந்த அப்படி விஷயங்களை கிரகிக்க போகுமா கப்பட்ட அப்படிப்பட்ட இந்திரியங்களை மடக்கி இந்திரியங்களை எல்லாம் உன்னாக சேர்த்து போட்டு கட்டி குலுக்கி சேத்து அடக்கிவிட்டு பகவான் தான் சுவாமியை பண்ணி என்று காலாம் என்னையே இன்னுமே இந்திரியங்களுக்கு விஷயமான வஸ்துக்கள் எனக்கு சரணம் இல்லை பகவானான பரமாத்மா கோபாலந்தான் சரணம்னு அப்படி தியானம் பண்றாம் அதனால என் மனசு பீஷ்மருட போயிடுச்சிருந்தா தோமே தன திஸ் கௌரவிஷாச்சோதையேஸ்மே சுருக்க தேரக் கட்டு கட்டுதுனாலாம் சுவாமி தர்மபுத்தவே என்ன நாள் பீஷ்மர் இருக்கிறதுக்கு போகணும்னாலா ஏ நாள் பீஷ்மர் பூட்டா அப்புறம் ஆறு தர்மம் சொல்லுவாடா கௌரவானாம் துரந்தரேஷத்துக்கு லோகத்துல தர்ம ஜானம் குறைஞ்சு போயிடும் தர்மம்னா என்னன்னு தெரியாம போயிடும் பீஷ்மர் பூட்டா அவர் இருக்கிற போது நீ போது பக்கத்துல இருக்கிறவா எழுதி வச்சு அப்புறம் தர்மபுத்திரே உத்தராயணம் இருக்க மாட்டார் பீஷ்மர் காலம் ஆர்மஞ்சொல்ல ஆள் இல்லை சீகிரம் புறப்படி தாம்பியம் சொன்னாராதா தர்மபுத்திரம் விட்டுவன் போயிட போராள் प्रभावं கண்ணலந்து ஜ கொஞ்சி தழச இருக்கிறதுதான் கதறினாளா கதறிவிட்டு பகவான் பார்த்து சொன்னாளா பீஷ்மர் மோட்ச தடை போறான்னு சொல்லிவிட்டீளே நாங்க அடிச்சு அவரை கீழே படுக்க வச்சு உடம்பெல்லாம் ஒரே ரத்ததாரே இன்னும் குத்தின அம்பல் எல்லாம் எடுக்க முடியலையான்னு எடுத்தா வலிக்கிறது எடுக்காதேன்னு அதுவா அப்படி விழுந்தா விழுட்டா எல்லாமே வேண்டாமான் அப்படி பண்ணி விட்டு அவரை போய் நான் என்னமே தர்மம் போய் வர காட்ட அடிச்சு விட்டு இது சரியா இது நியாயமா நான் போய் கேட்கலாமா என்று தர்மபுத்திர பயந்து காட்டா அப்போ பகவான பார்த்து ீமேவாஷரு பிரியிரும் மகாங்களே மகிமே அது சந்தேகமே இல்லை மகாத்மன நாம் போய் தர்மம் கங்கலாமா எங்கிட்ட தர்மன் சொல்லுவடா நான் அடிச்சவனாச்சே இப்போது சரியா இருந்தாள் சுவாமி சொன்னாள் பீஸ்வர் மகாத்மாங்கிறது இப்பதான் போய் பரிசம நடந்துட்டாள் ஆண்கள் அப்படி அப்படியே உயிரங்கெல்லாம் விட்டு விடுவாள் அதை பிடிச்சிட்டு இருக்க மாட்டாள் அப்படி தியாகம் பண்ணிக்கொண்டோம் யி மாதவ் புரஸே வய புரஸ் பீஷமே வயதி அனுகிரிந்தா பீஷம போய் நாங்க தர்மம் கட்டு க்ஷம தாடே நம்ன நம்ம கட்டா க்ஷேமத்தாடுங்கிறது எனக்கு சந்தேகம் இல்ல காதால் புண்ணமுண்டு நாங்க பின்னாடிதான் வருவோம் என்ன கடைசி காலத்துல ஏதாவது பெண்களுக்கு ஷாபம் வந்து சேரும் ஆகினாலும் அங்க போய் சந்தர்ப்பம் சரியா இருந்து அவரு எங்களை பார்த்து வாங்கி ஏதாவது இல்லாம ஓடி போடுறோம் நீங்க முன்னாடி போகணும் நாங்க பின்னாடி வருவோம் நாளாம் தர்மபுத்திரம் ிப்ப மாதமாஷ்டச ரோஹிணி நட்சத்திரம் பிராஜாபத்தியமான நட்சத்திரம் சரியா பனிரெண்டு மணி பீஷ்மாச்சாரியில் சுவாமி தியானம் பண்ணிட்டு இருக்கா மோட்சத்தை அடைகிறதுக்காக இந்த உத்தராயணத்தை அப்படி உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காள் பகவானே பார்த்துக்கிண்டு உள்ள பார்த்த பிரபுவே வாக்குனால ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு ஜீவன விடணும்னு அந்த திதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காள் இப்படி அந்த பீஸ்வர் இருக்காராம் இந்த சந்தர்ப்பத்தில சுவாமி தர்மபுத்தி நீ பரப்பண்ணம் சொல்லிருக்கா இந்த புண்ணிய தினத்துல அப்போ என்ன பண்ணினார்னால் அந்த புண்ண மறிக்கிற தினத்தில அந்த முகூர்த்தத்துல அந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் நேரம் வந்த பொழுது என்ன பண்ணிட்டு இருந்தார் பீஸ்வர்னார் வசா நரே மகர்ஷி வியசரங்கு மகாத்மா வியசம் நாரதன் ஹேராளமான மகர்ஷி எல்லாரும் இருக்காளா மகாத்ம இன்னும் மகாபாகியசாலியான மகர்ஷி எல்லாம் அங்கு வந்து பீஷ்மர சுற்றிட்டு இருக்காளா எல்லாரும் என்னத்துக்கு வந்திருக்காள்னா பீஷ்மர தரிசனம் பண்ணமுன்னு வந்திருக்காளா பீஷ்ம தரிசனமே புண்ணியம்னு வந்திருக்காளா மகான்கள் அஞ்சலி மன்றிபுடோவிதா பிரவர அந்த வாக்கினால ஸ்தோத் பண்ணுகிறவர்களில் சிறந்தவரான் அழகான சொற்கள் அவருக்கு வாக்கள் வருவான் அஞ்சலி பண்ணி கண்ணுனால தியானம் பண்ணிட்டு வாக்குனால சொல்றாம் பகவானே அறம் பீஷ்ம்தவராஜ் என்று பெயரு தவுந்தா ஸ்தோத்ரம் பகவானத்தை கல்யாண உணகணங்களை சொல்வதற்கு ஸ்தோத்திரம் என்று பெயரு அதுக்குள் ராஜாவான் எல்லா ஸ்தோத்திரங்களுக்குள் ராஜாவாம் அதனாலதான் வடக்கே கீதா பஞ்சரத்னம்னு கீதே விஷ்ணு சரஸ்நாமம் பீஷ்ம்தவராஜன் சரத் சூஜராஜம் கஜேந்திர மூர்க்கல் அஞ்சு மொத்தம் போட்டான் இயத்துல போட்டு விட்டா இருக்குது அது கீதா பஞ்சரத்னம் மறிக்கிற காலத்தில் பீஷ்மர் சொன்னதான் படக்கே தவராஜன் தெரியாதவளே இருக்க மாட்டாள் எல்லாரும் பாராட்டப்படுவார் இல்லை அந்த காலத்தில் எவன் யாத்திரை பண்ணுமா சிதாவர்த்தியாவது காதுநாள் கேட்க வேண்டிய ஸ்தோத்திரம் பீஷ்மஸ்தவராஜம் அப்போ அஞ்சனி குரு பீஷ்மர் வாக்குநாளனை பரம தர்மத்தை அறிந்தவரம் பரம தர்மம் என்றால் மூட்ட தர்மம் எது மூட்டத்தை கொடுக்குமோ அந்த தர்மமாம் பீஷ்மஸ்தவராக பரம தர்மாதாஸ்தாஸ்துவே வாசுதேவனாய் வாசுதேவன் வாசைதி பூதானி சர்வபூதத்திலும் சர்வபூதங்களையும் தன்னடத்தில் தன் உள்ள வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு வாசு என்று பெயரு அப்படிப்பட்ட தேவன் வாசு தேவன் அல்லது சர்வபூத்களத்திலையும் வசிப்பவன் என்றும் அர்த்தம் வாசுதேவன் என்பதற்கு எல்லாருடைய உள்ளேயும் இருக்கிறவன் ஈ எறும்பனுடைய உள்ள கூட பகவான் இருக்கான் பகவான் இல்லாத இடம் இல்லை எந்த திண்டுக்கல் கணத்திலையும் இருக்கு ஜலம் இருக்கு ஏதோ சில இடத்துல அபிவியமா மேல இருக்கு சில இடத்துல இருக்கு அது மாதிரி பகவான் இல்லாத இடமே கிடையாது வாசுதேவ சர்வமி உலகமே வாசுதேவன் என்று வண்ணம் மரணம் அப்படிப்பட்ட மகாத்மா ரொம்ப சுதுருலபான்னு விட்டாள் பகவானே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுலபா அப்படிப்பட்ட மகாத்மா கிடைக்க மாட்டான்னு விட்டாள் ம்ீஷ்மத்தவராஜனை தான் சமஸ்தோ அவ் அரை மணி கால்மணி நித்தியம் எல்லா ஸ்தோத்திரங்களையெல்லாம் படிக்கணும் ஆண்கள்ல குழந்தைகளும் கொண்டு படிக்க சொல்லணும் ஆபது ஹனுமஸ்தோத் இங்கே நம்ம ஹனுமார் ஆபது தான் நம்ம இப்ப எப்படி இருக்காரோ விபீரஸ்வாமி ஓடத்தை கொண்டு போய் அறிவு ஒண்ணொந்து கொண்டு வரும்போது சபுஜ்ஜனன் மௌஞ்ஜதி நோபவீதினம் சகுண்டலம் ளம்பசிகா சமவృతம் கமஞ்சனேம் சரணம் ப்ரபத்தே லவீரனுவா இதுக்கு இடிஷன மண்டே அம்பறஹா ஆரதிகற அவன் ஊரே முன்னால ஒரு காஷினிவல்ல குழந்தைகளையும் தேரப் பண்ணி வச்சிட்டாங்க அத்தனை நே சொல்ல முடியா தரமா தலையில சிங்கைக்கு குளிச்சார் நம்ம சுவாமிங்க கொண்டு கிராமத்துக்கு அதனால சுவாமேகரே வைதிதம் வஹந்தம் நீ ஆபிஸ்ல கிராமம் கேக்குறான் சுவாமிக்கு ஓணும் கிராமம் ைலம் பரே சாங்க வச்சிய சூத்திரவல்குண்டலேயும் சுபீத கௌதாங்குளி சமுஜன்ஜினி நோவீனம் சண்டம் காலேஷம் நிறைய இருக்காரு தஞ்சனேயும் பிரபல்ல ய காருதராீருமூர்த்தர்மோத் தாசாயே சூமே இருக்காது படிக்கிற வாழ்க்கையில் வாசரோகம் இருக்காது கால இங்கிருந்து நீ இங்கிருந்து ரோகெல்லாம் கூடும் எப்ப மத்ரு பயம் இருக்காது ஆபத்துக்குள்ளேருந்து மேலே சுவித்து போடுவோம் ஹனுமார் அவன் சங்கரஹாரி டங்கம்னா ஜெயிலு கீழ் முதலே பயம் இருக்கு பாருங்க நம்ம ஜெயிலுக்கு பயப்படாம பாருங்க அவர்லாம் இதை பாராயணம் அந்த ஆபத்தெல்லாம் விளக்கி போறாச்சவி யஜ சூத்ரம் இந்த மந்திரத்துக்கு விபீஷண ரிஷி இருக்கார் ஏவங்கிற ஸ்தோத்ரம் இரண்டாம் பாகத்துக்குள்ளே இருக்கின்ற ஸ்தோத்திரம் அப்படி நிச்சயம் படிக்கணும் அதுல மோஷகமாக இருக்கிறவள் அவசியம் படிக்கணும் ஆனா இப்ப காதா கே பெரிய புண்ணியம் விஷ்வஸ்தவராஜத்தை அணியினுது காந்திபூர்வாவது பரமரத் தவராஜம் எம் பண்றேன் ஆராதம்னா வெளிய சக்கர பொங்கலும் தேங்காய் உடச்சு வச்சான்னு இல்லே அவன் வாக்குமியால பிரபுவுடைய நாமாவை சொன்னாலே சுத்தி அடையணும் ம் ச இடத்துல கொஞ்சம் சுருக்கின்னு சொல்லுவேன் சில இடத்துல அதிகமாக சொல்லுவேன் என்ன வா பேச முடியாத சமயம் அந்த சமயத்துல ஸ்தோத்திரம் பண்றேன் சில இடத்துல குறைஞ்சு கொள்ளலாம் சில இடத்துல நன்னாயின்னு நான் சொல்லுவேன் எப்படி இருந்தாலும் பிரியதாம் புருஷோத்தமாக புருஷோத்தமனாலும் பிரபு பிரீத்தி அடையணும் கடைசி காலத்துல சக்கர பொங்கலையாக கொண்டாம்பர் அதெல்லாம் காக்க மாட்டாங்க போடும் சக்கரபுறவங்களா இவனுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பிட முடியுமோ சரதத்தில் போது அவரால் புரிஞ்சாத சாப்பிட முடியுமா சுவாமியும் அவன் குழந்தை தீபாவளி இடம் அப்பா நான் தேசிகளை அது மாதிரி சுவாமி அரிசிகாலத்தில் அவன அதனாலதான் அந்த காலேஷம் மரண் கடைபரம்னா சுவாமி கீதையில அர்ஜுனா கடைசியில என்னீரத்தை என்ன ஆவேன்னு அர்த்தம் இல்லையம்பாபிஸ்மரன்பாவை நினைச்சாடு பரவ எம் எம்பாபிஸ்மரன்பாத்தே கடைபரம் தேய நினைச்சுக்கிடுறதோ அதெல்லாம் ஆமாமா சரினு அப்புறம் ஆட்டான் தலையே ஞானம் போனதுக்கு அப்புறம் கால் பரிசா வச்சிருக்க அதனால யானை என்னான் அது மாதிரி என்ன காளிதாசம் பிரயாசம் தேவ கீ தே த்துக்களான ஜிப்பதற்க சிருஷ்டி பண்ணினாழோ உண்டுபண்ணினா அந்த பிரபு நமஸ்காரம் பண்ணுறாம் அரணிக்கட்டும் கடந்து எடுத்தது போல் அரணியில கடந்து எடுப்பாள் அரச மரத்துல அது அப்படியே ஒரு சின்ன பொரியாதான் இருக்கும் அவன் ரொம்ப குண்டுமொழி மாதிரிதான் இருக்கும் அந்த இது நெருப்பு அடையவே அடையாதுன்னு ஒரு பெரிய வலுவை முடிச்சு அது மேல வச்சா உடனே புடிச்சு கொடுங்க அரணியில இருந்து அந்த நெருப்பு லைசல அது நீங்க சொன்னா ராமபானத்துக்கு கிருஷ்டாதான் அரணியில் வந்த நெருப்பு மாதிரி தேவம் தேவகி தேவி வசுதேஜீ ஜீசியோருக்கை அரிணி சுராசுரன்யாச்சமே பரமேஷன் சுந்தர் வாழ்வாக எல்லாரும் அர்ச்சனை நிச்சம் துளசியும் புஷ்பத்தையும் சுவானியை அர்ச்சனை நாள் இந்த சரீரத்தில இருக்கிற ரோகத்துக்கு இல்லை இந்த மனதில் இருக்கிற துக்கம் ஒரு வியாதி இருக்கு அதுக்கு பகவான் தான் பெரும் மருந்தா பரமம் துக்க பேஷஜம் வாக்குனாரே பெரும் மருந்து பகவான்கிறாள் ேவானே மருந்த ஊஷமான ஆயினால் இன்னமே அவருக்கு மேல மருந்துண்டோ வை நாராயணோஹரிணோஹரி வைத்திய நவந்தாள் ஈஷ்மரம் மருந்தே நமன்முட்டாள் நித்தியம் மனசினாலே அஞ்சாமந்திரம் கொண்டு ஆகாஷ் போய் யாச்சதி சாகரம் சர்வெய்வ நமஸ்கார கேசவம் பிரதிக்சதி நமஸவித்தே ஜெகதே கிச்சுஷே போய் சுவாமி வந்து தாபாணியும் வாரதானதயாட்சுத சந்தியாவனத்து புள்ளெரிக்குடஜமான தைவம் அந்தசியாவனத்தையாஜம் ூர்மே நமஸ்வம் போன்ற காஞ்சி உள்ளாய் எந்த பரம்பொருளை சிருஷ்டி பண்ணினாலோ உண்டு பண்ணினாலோ பகவானை தான் துவாதிசாதித்தாலா வந்தாராம் இந்த உலகமே பகவானா வந்திருக்குற போது பன்னிரண்டு சூரியர்கள் பகவானே பன்னெண்டு சூரியர்களா வந்தார்கள் ஒன்னும் ஆச்சரியம் இல்லை அதித்தியம்மாளானவள் பன்னிரெண்டு சூரியனை பகவத் ரூபமான சூரியனை உண்டு அந்த சூரிய ரூபியாக எந்த பிரபு அமரணம் நமஸ்காரம் அன்றிம்பீஷ் ஆயிருக்கும் விஷ்வஸ்தராஜத் சந்திரன பாத்தா விஷ்ணுஸவராஜன் கட்டவன் ஆழிலே நினைப்பா சூரிய பகவான் நினைப்பாள் தேவத்தை கிருஷ்ணபட்சத்தில் அப்படியே அவனுடைய கலையை அந்த அமிர்த கலையை அதனாலதான் கிருஷ்ணபட்சத்தில் குறையுது தேவலோகத்துல தேவத்தை ஜோதிர்மயமானவர்கள் அவர்களெல்லாம் அப்படி விஷ்வா திரு அந்த அமிர்த கிரணனான சந்திரனை பார்த்து திருப்தி அடைகிறாய் அதனால குறையிலே போ கலை தேவத்தைகளையும் கிருஷ்ணபட்சத்தில் பித்திருக்களையும் எந்த சந்திரன் திருப்தி பண்றானோ எவன் பிராமணர்களுக்கு ராஜாவும் சோமுவையும் பிராமணனாகும் ராஜா அப்படிப்பட்ட தஸ்மை சந்திர சோமாத்மே நம சந்திரூபியா உள்ள பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் நாளாம் ய அஸ்ோஷிமேஷதி இப்படி மந்திரங்கண்டிருக்கு பதம் யோ வை சப்ஷம் பிரயத்தம் வேத आश्रा भजेति यजेति பிரதிஜேயும் அப்படிதிரம் யஜேதி பஞ்சாட்ச இப்படி பதினேழு அப்போ அப்புஷ் எய ஏமே ஓஷட்டு இப்படி பதினேழு அப்பம் பதினேழு மூலமா காதல விழுத்தேனா அப்படி பகவானே அவனை நினைக்கும்படியாடுவாளாம் பகவானே அவன் நினைப்பாளா இந்த மந்திரங்களை காதால கொண்டுட்டாக்கே நாம் மறந்துட்டா கூட அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் இந்த பதினேழு அக்ஷர் உயர இருந்தானா நான் நாலு எட்டு அப்புறம் பத்து அப்புறம் ஒரு அஞ்சு பஞ்சபி தேவச்சா பதினஞ்சு புனர் துவாபியான் மறுபடியும் ரெண்டு பதினேழு இந்த பதினேழு அக்ஷரம் ரூபாய் ஹோமகாரங்களிலே யஜ்ஜத்தில் எந்த பிரபுவே ஹோம் இந்த பதினேழு அக்ஷரங்கள்னாலே அப்படிப்பட்ட தஸ்மை ஹோமாத்மனே நமக்கு ியிருக்கானோடச்சயன்கிய மஹத்விச்சயன்களே பகவது ரூபமான ஆகியை மஹங்கெள்ளாம் பண்றே அப்படிப்பட்டியான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் கிராள் शिरोगा சுசித்தேரோக்கம் ஆம்தனூர் பட்சாஜி சுப்போசி குருத்தன் உத்திரம் குருடமே திருமணமண்டம் உச்சிடுதாய் கருடன் வரமாட்டான் வரா போனாலும் பாதம் இல்லை என்ன அவருக்கு பிரத்தியோகியா இருக்கிறது ஒரு முறை ஒட்டப்படும் பறந்து அங்கே இருந்து மாட்டு கட்ட கத்தோம் பதிலா அப்போ அந்த காலத்துல சுப்பர்ணோசி இருக்கு சொல்லணும் சொன்னாரு வேதமயம் கருடன் அந்த குருடன் भगवान तवतूस्तूत्र अब्पट गरुड़भु नुमस्कार तस्म स्त्रे नम विश्व विश्व ृज विजाण्य साक्षाचा विश्वसृष्टिक अब यज्ञ मणिना अंदेत्र भगवान्डरूपिया तंगमयन गरुड़ा गरुपक्षियां सभलें கிண்மய் சிமனா சூரியஸ்திஜசேரி புத்தே பித்தோ நேரவின்மனுதம் பிறந்தமும் சம்பா உலகத்தை ஒன்று கொண்டு வதற்காக ஒரு பெரிய இய்ஞம் மணி நாளா ஆயிரம் வருஷத்திய சகசிர சவே சத்திரே ியாவிட்காந்ததா அங்கிருந்த ராஜா கிருளாநிதி என்ன நாடாம் தங்க பட்சி நாடா ரிஷியல்ல என்ன பிரம்மந்திரியே பிரம்மம் தான் என்னன்னு கேட்டாள் உலகம் காயுதியா பண்றானே பாபத்தாலியா பண்றானே அவன் தேஜஸ்து இந்த பிரம்ம திரு வாங்கி வந்து கடம்பி சொல்றாள் அப்படியானால் அது மட்டும் இல்லையே பிதா ஜடமான ரெண்டு அம்மா அப்பா சரீரம் சேர்ந்து ஒரு பய அது இந்த பிரம்ம உள்ளே இருக்கின்ற ஏ பிரேதம் பொருந்தேத்தம் தங்கமயமான பட்சியை பார்த்து அப்படி விஜய ஆயிலும் பண்ணின சத்ரயானத்துல எந்த பிரபு நாராயணன் தங்கமயமான ஒரு திருட பட்சியாக வந்து உட்கார்ந்து கொண்டாரும் மகி நமஸ மயிலு தம்பி சந்தோஷப்பீஞ்சோராத்மே நமராஜி மகங்குளம் தூக்கத்து விட்டு ஊச்சுக்காத்தெல்லாம் அடக்கி உச்சுவாச விஸ்வாசங்கள்லாம் அடக்கி சந்தோஷ பகவான் ஒன்று கடத்தா போறும் கூட இந்தியங்களெல்லாம் அடக்கி உள்ள பார்க்கிறாளோ அந்த பிரபுவானியா தஸ்மையாத் தூக்கபலபூத்தி மார்கெல்லாம் தூக்கத்தை விட்டு இந்தியங்களை அடக்கி எந்த உரிய ஒரு ஜோதிஷ்ட பார்க்கிறாளோ अप्ली योगफल परोपालनमस्कार भीष्म